ஒரு தடவை நாளில் நபிசல்லும் அலகி வசல்லம் அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருந்த போது ஒரு கிராமவாசி எழுந்து அல்லாஹுவின் தூதரே செல்வங்கள் அழிந்து விட்டன குழந்தை குட்டிகள் பசியால் வாடுகின்றனர் எனவே எங்களுக்காக அல்லாஹுவிடம் துவா செய்யுங்கள் என்று கூறினார் நபிசல்லுவோ அநேகி வசல்லம் அவர்கள் தமது இரு கைகளையும் உயர்த்தினார்கள் வானத்தில் எந்த மழை மேகத்தையும் நாங்கள் பார்க்கவில்லை என்னது கைவசம் உள்ளதோ அவன் மேல் ஆணையாக நபிசல்லுவோ அநேகி வசல்லம் அவர்கள் தம் கைகளை கீழே இறக்கும் முன்பாக மலைகளைப் போல் மேகங்கள் திரண்டு வந்தன நபி செல்லம்மா அநேகி வசல்லம் அவர்கள் மிம்பரிலிருந்து இறங்குவதற்குள்ளாக மழை கொட்டி அவர்களின் தாளியிலிருந்து வடிந்ததை நான் பார்த்தேன் அன்றைய தினமும் அதற்கு அடுத்த நாளும் அதற்கும் அடுத்த நாளும் அதற்கு மறு ஜும்மா வரையிலும் எங்களுக்கு மழை பொழிந்தது மறுஜுமாவில் அதே கிராமவாசி அல்லது வேறொருவர் எழுந்து அல்லாஹுவின் தூதரே கட்டிடங்கள் இடிந்து விடுகின்றன செல்வங்கள் மூழ்குகின்றன எனவே எங்களுக்காக அல்லாஹுவிடம் துவா செய்யுங்கள் என்றார் நபி சொல்லு அலிகம் அவர்கள் எங்கள் சுற்றுப்புறங்களை நோக்கி இதை அனுப்புவாயாக எங்களுக்கு கேடு வருவதாக இம்மழையை ஆக்கிவிடாதே என்று கூறினார்கள் மேகமுள்ள பகுதியை நோக்கி நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சைகை செய்த போதெல்லாம் அம்மேகம் விலகி சென்றது மதீனா நகர் பெரும் பள்ளமாக மாறியது இம்மழையால் கனாத் ஓடை ஒரு மாதம் ஓடியது பல்வேறு பகுதிகளிலிருந்து வருபவர்களும் இம்மழையைப் பற்றி பேசாமல் இருந்ததில்லை